அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் ஒருவன் சுற்றத்தாருக்கு தேவையான போது பொருள் கொடுத்தும் இன்சொல்பேசியும் ஒழுகுவானேயானால் சுற்றத்தாரும் அவன் உறவினரும் மேலும் மேலும் சுற்றமாக அவனை சூழ்ந்து ஒழுகுவார்கள் விளக்கம் பார்க்கலாம் சுற்றத்தை பெருக்கும் வழி இக்குரட்பாவில் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது பொருள் கொடுப்பதும் இன்சுல் பேசுவதும் சுற்றத்தை வளர்க்கும் வழியாகும் அடுக்கிய சுற்றம் என்பது நெருங்கிய சுற்றமும் அவரை சார்ந்த வழிவழி சுற்றமும் சூழ்ந்து கொள்ளல் என்ற பொருளை தரும் விதுரநீதியில் இருக்கக்கூடிய பின்வரக்கூடிய ஸ்லோகமானது முற்கால வாழ்க்கை முறையின் ஒரு சொல்லோவியமாக விளங்குகிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் சுவாரி தே தாத்திரே வசன் ஸ்ரீயாபிஜுஷ்டிருக்சர்மே விர்தோஜாசன்னுலீனரிதிரோபகினீச்சானபத்திய ஓ அரசனே நிரம்ப பொருளுடன் இல்லறத்தை கடைபிடிக்கின்ற உனது வீட்டில் இந்த நால்வரும் எப்பொழுதும் வசிக்கட்டும் வயது முதிர்ந்த பங்காளி உறவினர்கள் இல்லாத நல்ல குலத்தில் பிறந்தவன் ஏழையாக அல்லது வறியவனாக இருக்கக்கூடிய நண்பன் குழந்தை இல்லாத சகோதரி வயது முதிர்ந்த பங்காளி அனைவருக்கும் குல தர்மங்களை உபதேசிப்பார் ஆதரவற்ற சத்குலத்தில் பிறந்தவன் குழந்தைகளுக்கு சதாச்சாரங்களை போதிப்பான் தரித்திரனாகிய நண்பன் நன்மையை உபதேசிப்பான் குழந்தையில்லாத சகோதரி பொருளைப் பாதுகாப்பாள் சம்போஜனம் சங்கதனம் சம்பிரீதிஷ பரஸ்பரம் ஜாதிபிசகாரியாணி ந விரோதக் கதாச்சன உறவினர்களோடு கூடி ஒருவருக்கொருவர் நல்ல உணவு இனிமையான சொற்கள் வார்த்தைகள் அன்பு முதலியவைகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும் ஒருபொழுதும் விரோதம் பாராட்டக்கூடாது முதலில் சொன்ன ஸ்லோகம் முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் இது இருநூற்றி ஸ்லோகம் நாளடியாரில் இருநூற்றி பாடல் இப்படி இருக்கிறது அழன்மண்டு போழ்தின் அடைந்தவர்க நிழன் மரம் போல் நேரப்பத் தாங்கி பழுமரம் போல் பல்லார் பயன்றிப்ப தான் வருந்தி வாழ்வதே நல்ல ஆண்மக கடன் வெயிலால் வருந்தி வந்தடைந்தோர் யாவரையும் மரம் வேறுபாடின்றி நிழலை தந்து வெப்பந்தணித்து காப்பது போல வறுமையால் வருந்தி வந்தடைந்த சுற்றத்தார் யாவரையும் வேறுபாடின்றி பொருளுதவி செய்து வருமை நீக்கி காத்து மரம் தன் பழங்களை பலரும் உண்ணும்படி பழுப்பது போல தனது செல்வத்தை சுற்றத்தார் பலரும் நுகரும்படி முயன்று பொருளியீட்டி வாழ்வதே ஒருவனுடைய கடமையாகும் இனி பதவுரை பார்க்கலாம் கொடுத்தலும் சுற்றத்தார்க்கு ஒருவன் தேவையானவற்றை வழங்குதலையும் இன்சொலும் இனிய சொற்களைச் சொல்லுதலையும் ஆற்றின் செய்வானேயானால் ிய வளர்ச்சியுடைய சுற்றத்தால் சுற்றினரால் சுற்றப்படும் சூழ்ந்திருப்பான் சுற்றத்தார்கு ஒருவன் தேவையானவற்றை வழங்குதலையும் இனிய சொற்களைச் சொல்லுதலையும் செய்வானேயானால் வளர்ச்சியுடைய சுற்றத்தினரால் சூழ்ந்திருப்பான் கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும்